திருச்சிற்றம்பலம் பதினோராம் திருமுறை திரு ஆலவாயுடையார் அருளி செய்த திருமுக பாசுரம் திருச்சிற்றம்பலம் மதிமலி மாடகூடல் பதிமிசை நிலவு பால் நிரவரி சிறகு அந்த மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் பருப கொண்மோ படியன பாவலர்க்கே உரிமையின் உரிமையின் உதவி ஒளி தீகள் குருமாபதிப்புரை குலபிய கூடைக்கி கீழ் செருமாவுகை கூரலன் காண்கம் பண்பாலியா பயில் பாடபத்திரன் தன் போலென்பால் அன்பன் தன்பால் காண்பத கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடு பதுபே திருச்சிற்றம்பலம்